வணக்கம் பதினொன்று ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று நற்றினையின் நான் உங்கள் வாக்காவியா நான் அரசன மகளிர் மேல்நிலைப்பள்ளி வளசையூரில் ஒன்பதாம் வகுப்பு பயில்கிறேன் நேற்றைய பதறிவுக்கான விடைகள் இதோ ஒன்று இந்தியாவின் தேசிய நீர்விலங்கு கங்கை நதி டால்ஃபின் இரண்டு இளம் வயதில் நோபல் பரிசு பெற்ற அறிவியல் விஞ்ஞானி லாரன்ஸ் பிராங்க் மூன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான தான்சேன் விருது பண்டிட் சதீஷ் வியாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது கினி இன்றைய பொதறிவு கனவினா ஒன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் பதினைந்து வயதான கீதாஞ்சலி ராவ் அவர்கள் எந்த விருதிற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் பாராளுமன்ற சட்டத்தால் தொடங்கப்பட்ட மிக பொதுத்துறை நிறுவனம் எது மூன்று சசிசேகர் வேம்பதி சமீபத்தில் எந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இன்றைய பதறிவுக்கான விடைகளை நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம்